தொள்ளித்து அப்துல்லாஹிபின் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அவர்களுக்கு மரணத்தை ஏற்படுத்திய நோயின் போது அவர்களிடம் தங்கிவிட்டு அலி ரவி அல்லாஹும் அவர்கள் வெளியே வந்தார்கள் அபுல் ஹசன் அவர்களே நபி சொல்லாஹும் அனிஹூ வசல்லம் அவர்கள் எவ்வாறு உள்ளார்கள் என்று மக்கள் கேட்டனர் அல்லாஹுவின் புகழால் நலமாக உள்ளார்கள் என்று அலி ரவி அவர்கள் கூறினார்கள் புகாரி ஆறு இரண்டு ஆறு